ிாத்தய தோற்றேற்றை கணையே ஜான முதராய கிருஷ்ணா கீதாஹே நம ஸ்ரீமத் பகவத் கீதையில ரெண்டாவது அத்தியாய் பகவான் உபதேசத்து தொடங்கினார்னு சஞ்சயர் ஆரம்பிக்கிறார் தமு வாசி கேச பிரிவார சேனையோருபயோ மிஷீதம் தமிதம் வச்ச हे பாரதான்னு சொல்லி சஞ்சயர் திருதராஷ்டனை கூப்பிடுற பரத வம்சத்துல வந்தவனே ஹிருஷிகேசா தம் உவாச்ச அந்த ஹிருஷிகேசன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கண்ணபரமாத்மா கண்ணபிரான் அவங்கிட்ட சொன்னார் என்ன சொன்னார் இதம் வச்சஹா உவாச்ச இந்த வார்த்தையை சொன்னார் எப்பேற்பட்டவன் அர்ஜுனன் சேனையோர் உபயோர் மத்திய விஷீதந்தம் ரெண்டு படைகளுக்கும் நடுவுல மனசுல இருக்கிற துக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்க கிட்ட தன்னை சரணாகதி பண்ணின அர்ஜுனன் கிட்ட விவேகத்தையும் வைராகியத்தையும் உடையவன் தான் என்பதை உணர்த்தி அர்ஜுனனிடத்துல சொன்னார் எப்படி சொன்னார்ங்கிறது ஒரு அழகான ஒரு வரி போட்டிருக்கு இதுல பிரகசன் இவ அதாவது நன்றாக சிரிப்பவர் போல முழுசாவும் சிரிக்கல நன்றா சிரிப்பவர் போல உபதேசம் பண்ணினார் அப்படின்னு சஞ்சயர் சொல்கிறார் இந்த சிரிப்பவர் போலங்கிறதுக்கு பெரியவர்கள்லாம் அவ்வளவு விசேஷமான அர்த்தங்கள் சொல்கிறார்கள் சிஷ்யன் துக்கத்தோடு இருக்கான் துக்கத்திலிருந்து விடுவிக்கணும்னு சொல்லி குருக்கிட்ட வந்திருக்கான் இப்போ குருவும் துக்கத்தில் இருந்தால் எப்படி பாடம் நடத்த முடியும் அவர் ஆனந்தமாக இருக்கார் இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா நமக்கு நோயோடு போனோம்னா டாக்டருக்கு நோய் இருக்கக்கூடாது அவர் நோயை நீக்கக்கூடிய சக்தி படைத்தவராக இருக்கணும் அது மாத்திரமில்லை டாக்டர் வந்து நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டாக்டரா இருந்தா அனாயாசமா நமக்கு வியாதியை நீக்கி கொடுத்துருவார் அது மாதிரி இங்கேயும் துக்கத்தில் ரொம்ப ஆழமா இருக்கான் பகவானுக்கு என்ன ஆனந்தமான மூர்த்தி அவர் அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்துறதாகத்தான் இப்படி சிரிச்சார் சிரிக்கிறவர் மாதிரி ரொம்ப சிரிச்சா துக்கப்பட்டு இருக்கவனுக்கு ஒரு மாடி ஆயிடும் நான் இவ்வளவு துக்கத்தில் இருக்கேன் நீ சிரிக்கிறியா அப்படின்னு கேட்டுடுவான் அதே சமயம் அவரும் துக்கமா இருக்கிற மாதிரி காமிச்சா அது நன்றாக இருக்காது ஏன்னு கேட்டால் என்னோட துக்கத்தை கிருஷ்ணனே பார்த்து கிருஷ்ணனும் துக்கப்பட ஆரம்பிச்சுட்டானே அப்படின்னு தோணும் ஆனால் பகவான் ஒரு அப்படி காமிச்சிக்கவே இல்லை அமைதியாக இருந்தார் இப்போ கொஞ்சம் ஸ்லைட்டாக சிரிக்கிறார் உன்னை துக்கத்திலிருந்து விடுவிக்கிறது எனக்கு ரொம்ப எளிமையான காரியம் அனாயாசமாக உன்னை துக்கத்திலேருந்து விடுவிச்சுடுவேன் ஏன்னா பன்னெண்டாவது அத்தியாயத்தில் பகவான் சொல்கிறார் என்னை சரணாகதி பண்ணுகிறவர்களே நாம் அநாயாசமாக சம்சாரத்திலேருந்து கரையேத்துறேங்கிற ஒரு ஸ்லோகத்தாழகா சொல்லிருக்க பன்னெண்டாவது அத்தியாயத்துல ஏரா அனன்யோக மாம் தியாயந்த உபாசத்தை மிருத்துசம்சார சார் நச்சிராத் மய்யாவேஷித்தேதாம் அப்படின்னு உபதேசம் பண்ற ஆகினால் உன்ன சம்சாரத்திலிருந்து கரையேற்றது எனக்கு அனாயாசம் அர்ஜுனா சுலபமா உன்னை துன்பத்திலிருந்து விடுவிச்சுடுவேன் கடைசியில சொல்ல போறான் உன்னுடைய அனுகிரகத்தினால எனக்கு எல்லா துக்கமும் போயிடுதுன்னு பின்னால கடைசியில பதினெட்டாம் அத்தியாயத்துல பகவான் கேட்குற போது சொல்லுவான் அப்ப நம்ம அதை பார்ப்போம் இன்னொரு அர்த்தமும் சொல்லுவார்கள் அதாவது அவதாரத்துல கிருஷ்ணன் துஷ்ட சிக்ஷனம் சிஷ்ட பரிபாலனம் அதாவது தீயவர்களை அழிச்சு நல்லவர்களை பாதுகாத்து தர்மத்தை சமஸ்தாபனம் பண்றதுக்கு தான் மகாவிஷ்ணு கிருஷ்ணருடைய ரூபத்தில் அவதாரம் பண்ணியிருக்கார் இந்த அவதாரத்தில் நிறைய பேரை ராட்சசர்களையெல்லாம் சம்ஹாரம் பண்ணியாச்சு எத்தனையோ உபதேசங்களையெல்லாம் பண்ணியிருக்கார் அப்பப்போ இருந்தாலும் தத்துவ ஞானத்தை உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைச்சது கீதாச்சாரியனாக ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னு ஆச்சாரியத்துவம் சித்தித்தது என்று சிரித்தாராம் அப்படி வியாக்கியானம் பண்ணுகிறார்கள் சில மகான்கள் அதாவது நமக்கு சாஸ்திர பாடம் சொல்லறதுக்கு ஒரு சிஷ்யம் கிடைச்சான் அற்புதமா சாஸ்திரத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு உபனிஷத்துக்குடைய தாற்பயத்தை எல்லாம் இந்த நேரத்துல உபதேசம் பண்றதுக்கு நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டார் ஆ இவ்வாறு உபதேசம் பண்றதுக்கு தொடங்கினாருங்கிறார் ரிஷிகேசன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சேனையோர் பயோர் மத்திய கூட நம்ம அர்த்தம் சொல்லலாம் ஜீவாத்மா சுக துக்கத்துக்கு இடையில மாட்டின்னு அதாவது இன்பத் துன்பங்களுக்கு இடையில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறது இந்த ஜீவன் இந்த சரீரத்தில் இருக்கிற உயிர் ஜீவாத்மா தவிச்சு கொண்டிருக்கு அதுக்கு பரமாத்மா குரு ரூபமா வந்து உபதேசம் பண்றார் இப்படி சுகதுக்கொண்டு தவிக்காதே சோகமோகங்கள் சுகதுக்கங்களில் தவிக்க வேண்டாம் அதை அறிவுபூர்வமாக நீ பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை பகவான் குரு ரூபமாக பண்றார் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும் பிறகு அடுத்த ஸ்லோகம் பகவானுடைய உபதேசம் தொடங்குகிறது இப்போதான் பகவான் அர்ஜுனனை சிஷ்யனா ஏற்றுக்கொண்டு விட்டார் சிஷ்யர்களுக்கெல்லாம் அர்ஜுனன் உலகத்தில் இருக்கிறார் விளங்குகிறார் அதனால அவர் ஜெகத்குரு இனி பகவான் அடுத்த ஸ்லோகத்திலிருந்து உபதேசத்தை தொடங்குகிறார் அது என்னன்னு நாளைக்கு பார்ப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் அறிவோம் தேனி